பதினைந்து பாதுகாப்பு கோரும் இடம் இது என்று கூறியது அல்லாஹ் ஆம் உன்னை சேர்த்துக் நானும் சேர்த்துக் உன்னை துண்டிப்பவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதை நீ திருப்தியுறவில் திருப்திதான் என்று உறவு கூறியதும் பின்பு நீங்கள் விரும்பினால் பின்வரும் வசனத்தை ஓதுங்கள் என்று கூறினார்கள் நீங்கள் பொறுப்பாளர்களாக வந்துவிட்டால் பூமியில் நீங்கள் குழப்பம் செய்வதையும் உங்களின் ரத்த தொடர்புடையவர்களை நீங்கள் துண்டித்துக் கொள்வதையும் விரும்புகிறீர்களா துண்டிக்கும் அவர்களை அல்லாஹ் விட்டான் அவர்களை செவிடாக்கிவிட்டான் அவர்களின் பார்வைகளை குருடாக்கிவிட்டான் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது வசனங்கள் புகாரி ஐந்து ஒன்பது எட்டு ஏழு முஸ்லிம் இரண்டு ஐந்து புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது உன்னை சேர்த்தவரை நானும் அவரை சேர்த்துக் உன்னை பிரிந்தவரை நானும் அவரை பிரிந்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறியதாக நம்பி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்